ால் என்றுார் இதை கேட்டதும் நபிஹோ அலஹிவாசல்லம் அவர்கள் முன் எப்பொழுதும் அடைந்திராத கோபத்தை அன்றைய தினம் அடைந்தார்கள் வணக்க வழிபாடுகளில் வெறுப்பை ஏற்படுத்துபவர்களும் உங்களில் உள்ளனர் உங்களில் எவரேனும் மக்களுக்கு தொடுகு நடத்தினால் சுருக்கமாக நடத்தட்டும் ஏனெனில் மக்களில் வலைவினர்கள் முதியோர் அலுவல்கள் உள்ளவர்கள் இருக்கின்றனர் என்று நபி சொல்லு செல்லம் அவர்கள் கூறினார்கள்